ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து சந்தியாவந்தனத்தினுடைய முக்கியத்துவம் சந்தியாவந்தனத்தினுடைய பெருமைகளை வரிசையாக பார்த்துன்னு வரோம் அதில் இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான காயத்ரி ஜபத்தை பார்க்க போகிறோம் காயத்ரி ஜபங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு எப்படி சுவாசங்கிறது ரொம்ப முக்கியமோ சுவாசங்கிறது இருந்தால்தான் மனுஷன்னு சொல்கிறோம் சுவாசம் இல்லாட்டால் பேர் வேறு அதுபோல தான் காயத்ரிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நாம் மனுஷன்னு சொல்ல முடியும் காயத்ரி இல்லைன்னா மனுஷன்னு சொல்லியே பிரயோஜனம் இல்லைன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது அவ்வளவு முக்கியமான இந்த காயத்ரி ஜபத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பிறகு அதற்கான சரித்திரங்களை பார்க்க போகிறோம் இந்த காயத்ரி மந்திரத்தை வச்சுண்டு நிறையா பேர் நிறையா சாதனைகளை அடைஞ்சிருக்கா அதெல்லாம் பின்னாடி வரிசையாக பார்க்க போகிறோம் காயத்ரிங்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம்னா காயந்தம் திராயத்தேயஸ்மாத் காயத்ரித்துவம் ததஸ்மிருதான்னு யார் காயந்தம் சொல்கிறவனை திராயத்தை இது காப்பாற்றுறதோ அதற்கு தான் காயத்ரின்னு பேர் அப்படி சொல்லக்கூடியதான ஒரு பெருமை இந்த காயத்ரி மந்திரத்துக்கு இருக்குது இது எப்போ பண்ணணும்னா காயத்ரி ஆவாகனம் ஆன பிறகு இதை பண்ணணும் ஆயாத்வித்யனுவாக்கேன ஹிருதயேவார்க்க மண்டலே தேவீம் ஆவாகிய காயத்ரீம் தத்தோத்தியாயே திஜோத்தமாக அப்படின்னு ஆயாத்து வரதாதேவி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அவாகனம் பண்ணிட்டு பிறகு சுத்தனாக இருந்து இந்த காயத்ரி ஜபத்தை ஆரம்பிக்கணும் மந்திரஜபத்தை ஆரம்பிக்கணும் மந்த்ரஜபம்னாலே என்ன அர்த்தம்னா ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்க மகாரம் அனயித்யாஹு திரக்காரம் திராணமே வச்ச ஜக்காரோ ஜென்ம விச்சேதா பகார பாபநாசனா மக்காரோ மன இத்தியாஹு மந்திரா அப்படின்னா ம அப்படின்னா மந்திரம்னு அர்த்தம் மனஹான்னு அர்த்தம் மனசுன்னு அர்த்தம் திரக்காரம் திராணமேவச்ச திரக்காரத்தினால நம்மை காப்பாற்றுறது அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டும் சேர்ந்தது மந்திரம்னு சொல்கிறோம் அதாவது மனச காப்பாற்றுறதுனால அதற்கு மந்திரம்னு பேர் பிறகு ஜகாரோ ஜென்மவிட்சேதா பகாரஃப் பாபநாசனா ஜகாரம் அப்படின்னா ஜென்மவிட்சேதா இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த கடல்லிருந்து காப்பாற்றுறது பகாரஃப் பாபநாசனா எல்லா பாபங்களும் போகிறது ஆகியனால்தான் ஜென்ம கர்ம ஹரோ தஸ்மா ஜபதி ஸ்மிருதா ஜென்மாவையும் போக்கிறது பாபத்தையும் போக்கிறது ஆகையினாலே அதுக்கு ஜபம்னு பேர் அப்படின்னு இந்த மந்திர ஜபங்கிற இந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்க மகரிஷிகள் தர்மசாஸ்திரத்தில் இப்படி ரொம்ப உயர்ந்ததான மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் பூர்வம் சந்தியாம் ஜபம் ஸ்திஷ்டன்னு நைசமேனோ பச்சிமாந்து சமாசீனா மலம் ஹந்தி திவாகிருத்தம் அதாவது காலம்பர காயத்ரி ஜபம் பண்ணுற பொழுது நின்னுறு ஜபம் பண்ணணும் ஜபம் ஸ்திஷ்டன்னு நின்னுண்டு ஜபம் பண்ணுறதுனால நாம் அதற்கு முன்னாடி ராத்திரி பண்ணின பாபங்கள் அனைத்தும் போகிறது அதே போல் சாயங்காலம் உட்கார்ந்து ஜபம் பண்ணுறதுனால நாம் பகலில் பண்ணின பாப்பங்கள் அவ்வளவும் போகிறது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா இந்த காலம்பரை நின்றுட்டு ஜபம் பண்ணுறது சாயங்காலம் உட்கார்ந்து ஜபம் பண்ணுறதுங்கிற வருஷம் மாறவேப்படாது ஒரே மாதிரி ஜபம் பண்ணணும் சஹசிரபரமாதேவி சதமத்தியா தசாவரா அப்படின்னு எவ்வளவு ஜபம் பண்ணுறது அப்படின்னா சஹசிரபரமாதேவி காயத்ரிவை ஜபேன் பிராத்தா பிராங்முக பிரயத்தஸ்திதா அப்படின்னு காலம்புரை நின்னண்டும் சாயங்காலம் உட்கார்ந்தும் மத்தியானம் நின்னண்டும் ஜபம் பண்ணணும் அப்படி ஆயிரத்தி எட்டு பண்ணுறது நூற்றி எட்டு பண்ணுறது பன்னெண்டு பண்ணுறது பத்து பண்ணுறது அப்படின்னு மூன்று விதமாக வச்சுருக்கேன் ஆயிரம் நூறு பத்துன்னு இதை பிரித்து மகரிஷிகள் நமக்கு எது சௌரியமோ அதன்படி பண்ணுறதுன்னு வச்சிக்க யார் யார் எவ்வளவு எவ்வளவு பண்ணணும் அப்படின்னே நமக்கு ரிஷிகள் பிரிச்சு கொடுத்துருக்கா இந்த காயத்ரி மந்திரத்தை எண்ணிக்கையை கிரகஸ்தோ ப்ரம்மச்சாரி சதமஷ்டோத்தரம் ஜபேத் जपेत वानप्रस्थो சஹசிராதிகம் ஜபேத் தசாபத்சு ஜபேத் தேவீம் அஷ்டாவிம்சதி அஷ்டவா அப்படின்னு கிரகஸ்தன் ஒவ்வொ கல்யாணமான ஒவ்வொருத்தரும் பிரம்மச்சாரியும் வா நூற்றி எட்டு ஜபம் பண்ணணும் மூன்று வேலையும் காலம்பரம் நூற்றி எட்டு மத்தியானம் நூற்றி எட்டு சாயங்காலம் நூற்றி எட்டுன்னு ஜபம் பண்ணணும் வானப்பிரஸ்தோ யதிஷ்ட வானப்பிரஸ்தன் அப்படின்னா கிரகஸ்தாசிரமங்கள்லாம் முடிஞ்சு வானப்பிரஸ்தாசிரமம்னு தனியாக விரதங்கள்லாம் எடுத்துட்டு வாழறது அப்படி வாழறவன் ஆயிரத்தி எட்டு ஆயிரத்துக்கு மேலே பண்ணணும் இந்த ஆஷௌச்ச காலங்கள் தீண்டல் வந்துட்டது அல்லது ஆபத் காலங்களில் பத்து ஆவர்த்தி பண்ணுறதுன்னு அப்படி பிரித்து கொடுத்துருக்கா ரிஷிகள் அந்த முறையில் பண்ணணும் அதுவும் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லணும் இவ்வளோ கட்டுப்பாடுகள் வச்சிருக்கா இந்த காயத்ரி மந்திரத்துக்கு ஸ்வரவர்ண பதயிர் வாக்கியம் சுத்தம் சுத்தம் ஆவர்த்தையன் ஜபேயது நகம்பயேத் சிரோக்ரீவாம் தந்தான் நைவ பிரகட்ட ஏத் அப்படின்னு யாக்ஞவலிக்கர் சொல்கிறார் அதாவது காயத்ரி மந்திரங்கிறது வேதத்தில் வரக்கூடியதான மந்திரம் அப்போ வேத மந்திரங்கள்லாம் எப்படி சொல்லணுமோ அந்த முறையில் தான் இந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லணும் அதற்குன்னு ஸ்வரம் இருக்கு ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஸ்வரம் இருக்குது ஸ்தானகரணம்னு பேர் ஒரு ஒரு அக்ஷரத்தையும் எங்கெங்க இருந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கு காங்கிறது எந்த இடத்துல இருந்து சொல்லணும் தேங்கிறது எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு ஸ்தான கரணம்னு அந்த முறையில இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி ஜாகிரதையா அந்த மந்திரங்களை சொல்லணும் ஸ்வரம் மாறப்படாது அக்ஷரம் மாறப்படாது சுத்தம் ஆவர்த்தையே ஜபேத் சரியான முறையில் எண்ணி எண்ணிண்டு ஜபம் பண்ணணும் ந கம்பயேத் சிரோக்ரீவாம் தலையாட்டிண்டு கண்ணால் கை கால்கள்னால் இன்னொருத்தர்ட்ட பேசிண்டு அப்படி ஜபம் பண்ணப்படாது அப்படி பண்ணினால் அது எண்ணிக்கையிலேயே சேராது இந்த மந்திரம் ந கம்பயேத் சிரோக்ரீவாம் அப்படி சொல்கிற பொழுதும் பல்ல கடிச்சுண்டு மந்திரங்களை சொல்லப்படாது பல்லக்கடிச்சின்னு சொல்கிற பொழுதும் ஸ்தான கரணங்கள் மாறிப்போயிடும் அதாவது எந்த எழுத்தை எந்த எந் எப்படி சொல்லணுமோ அந்த முறை மாறிப்போயிடும் அப்படி சொல்லப்படாது அதே போல் காயத்ரி மந்திரம் அப்படின்னா நாம் இப்போ சந்தியாவந்தனத்தில் பண்ணக்கூடியதான மந்திரத்துக்கு சாவித்ரி மந்திரம்னு பேர் அதுக்கு காயத்ரின்னு மறைமுகமாக அதற்கு நமக்கு பேர் கொடுத்துருக்கா அதற்கு பேர் சாவித்திரி மந்திரம்னு பேர் அதுக்கு சாவித்திரின்னு எப்படி ஆறுது அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது வேதத்தில் அதுதான் ரகசியம்னு பேர் இதெல்லாம் வேத பண்ணி இந்த சாஸ்திரங்கள்லாம் வாசித்தால் இது முழு ஸ்வரூபமும் தெரியும் இந்த மந்திரங்கள்லாம் எப்படின்னு மந்த்ராயுதம்னு பேர் மந்திரங்களுக்கெல்லாம் ஆயுதம்னு பேர் இப்போது லோக்கத்தில் பார்த்தா எவ்வளவோ ஜந்துக்கள் இருக்குது பசுமாட்டிலிருந்து ஆரம்பித்தா எவ்வளவோ பிராணிகள் இருக்குது அவ்வளவும் ஆயுதங்களோடையே இருக்குது மாடு கொம்பு வச்சுருக்கு தலையில் சிங்கம் கையில் நகம் வச்சுருக்கு வாயில் பல் வச்சுருக்கு இப்படி ஒவ்வொரு பிராணியும் பார்த்தா கையில் ஆயுதங்கள் இருக்குது அப்போ மனுஷனுக்கு என்ன ஆயுதம் அப்படின்னா அதெல்லாம் ஏன் ஆயுதத்தோடு இருக்குன்னா தற்காப்புக்காக தனக்கு ஒரு இடைஞ்சல் வருதுன்னா அந்த இடைஞ்சலை மீறிண்டு காப்பாற்றிக்கிறதுக்காக ஆயுதங்கள் இருக்குது அப்போ மனுஷனுக்கு என்ன ஆயுதம்னா மந்திரங்கள் தான் ஆயுதம் அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறான் மந்திராயுதம்னு பேர் ஆயுதங்களாக இந்த மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா அப்படியே முக்கியமான நமக்கு ஒரு ஆயுதம் இந்த மந்திரம்ங்கிறது காயத்ரி மந்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதனுடைய பெருமைகளை நிறையா சொல்லியிருக்கா அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்